தூர கடல் தாண்டி போவோமே மீன்பிடி போமே அதிக தூர கடல் தாண்டி போவோமே மீன்பிடி போமே கட்டு மரம் கட்டிக்கடல் எட்டு மட்டும் நெட்டி தள்ளி போம் அதிக தூர கடல் தாண்டி போவோம் மீன்பிடிப்போமே கட்டு மரம் கட்டிக்கடல் எட்டு மட்டும் நொட்டி தள்ளிப்போம் அதிக தூர கடல் தாண்டி போவோம் மீன்பிடி போமே உழல் காற்றடித்தாலும் கருமேகம் கூடி மழை ஓடித்தாலும் அதில் கொஞ்சமும் எனது அண்ணன் மாறே அண்ணன் மாறேகமுடன் கூடி வலை வீசிடுவோமே அதிக தூர கடல் தாண்டி போவோம் நல்ல தூண்டில் முள்ளோடும் மல கயிறோடு தூக்கி எறிந்தே நல்ல குறா சுறா உள்ளா முதல் கழுச்சி மீனோடும் சுடுவிரால் நிரால் வாழை எல்லாம் வளர்ச்சி தோடி இப்போ கொண்டு வந்தே நான் கொண்டு வந்தே இதை கூறி விட்டே காலமதை நாம் கழிப்போமே அதிகாண்டி போவோம் ஏல கொட்ட என்ன பிச்சை காலையில இருந்து ஒண்ணும் கிடைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு மீன் கிடைச்சதுடா என்னல ஓம் துண்டில கிடைச்சது மாதிரி பேசுறேன் என் துண்டியில தாண்டா இருக்கு அதனால எனக்கு தாண்டா சொந்தம் இல்ல ஏன் தூண்டில தான் இருக்கு அதனால எனக்கு தான் சொந்தம் நான் தானடா உன்னை மீன் பிடிக்க வாரியான்னு காலையில கூப்பிட்டேன் அதனால எனக்கு தான் சொந்தம் முதல்ல தூண்டி போட்டது நான் தானேடா அதனால எனக்கு தான் சொந்தம் எனக்கு தாண்டா சொந்தம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் என்னடா தண்டா போடுற நமக்குள்ள ஒத்துமை வேணாம் நீ என்ன மோசம் செய்யலாம் மாடா நீ இதுல பங்கு கேட்கலாம் அப்ப ஒண்ணு செய்வோம் மாடா என்ன மாடா ஆளுக்கு பாதியா அறுத்து எடுத்துக்க முழுமீன் தான் வேணும் முழுமீன் வேணும்னா தண்ணீர் தண்ணில போடு தண்ணீர் அடுத்த தெரியுமா அடிப்பிய உங்க அப்பா மகன சிங்கன்ட்டா எங்கட சிங்க அடிப்பிய உங்க அப்பா மகன சிங்கன்டா இன்னும் பேசுற பேசாத பேசாத அடுத்து உங்க அப்பா மகன சிங்கடா செங்கடா சிங்க சேர்த்த அடுத்து